திருத்தந்தையாரதவியாசர் வேத வேதாந்தத்தினுடைய தேர்ந்த பொருளை மகாபாரதத்தில் அமைத்து ஏழை எளியவர்களுக்காக ஞானமற்றவர்களுக்காகவும் கொடுத்து போந்தார் அந்த வியாசரை இதற்காக எப்போதும் நன்றி கடமைப்பட்டு அவர் உள்ளத்துக்கும் அவர் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாட வேண்டியது நம் கடமை வியாசர் பாரதத்தை கொடுக்காமல் போயிருந்தால் லோகத்தில் தர்மமே அர்த்தனித்திருக்கலாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட நுட்பமான கருத்துக்கள் நமக்கு புரியாமலும் போயிருக்கலாம் இப்ப பாரதம் இல்லாட்டா என்ன வந்துரு போகிறது எப்படின்னு நம்ம சிலர் நினைத்தால் அது தவறான எண்ணம் இன்னைக்கு ஓரளவுக்கு தர்மம் இருக்கிறது தர்மத்தை பற்றி பேசுகிறோம் நம் பாரத தேசம் இந்த பண்பாட்டில்தான் இருக்கும் இப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குனால் அது சுலபத்தில் சாதிக்கப்பட்டதல்ல மிக கடுமையான உழைப்பு நிறைய புத்தகங்கள் நூல்கள் இவற்றை பிரச்சாரம் பண்ணி வந்த ஆச்சாரியர்கள் மகானுபாவர்கள் அவர்களால் தான் இன்னைக்கு நாம் ஏதோ தர்மம்னு பேசுகிறோம் பொய் கூறாதது உண்மை பேசுவது ஏமாற்றாதது ஆத்மா வேறு தேகம் வேறு இந்த பேச்செல்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்கு அதுக்கு காரணம் ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் ரிஷிகள் அந்த ரிஷியான வேதவியாசர் அனைவருக்கும் தலைவரே கூறப்படுபவர் ஏனெனில் அவர்தான் இத்திகாசங்கள் புராணங்கள் இவை அத்தனை உலகத்தில் பரவ செய்தார் அவர் எழுதி வைத்த மகாபாரதத்தில் ஆங்காங்கு ஆங்காங்கு இருவருடைய பேச்சுவார்த்தை மூலமாக தர்மங்கள் வெளிப்படும் ஆரோவத்தருக்கு தர்மம் தெரியாதா போல கேள்வி இருக்கும் அதுக்கு தர்மத்தை நன்கு அறிந்திருக்கிற ஒருத்தர் பதில் கூறுவார் தற்போது திருதராஷ்டிரம் தர்மம் அறிந்தவனாக இருந்தாலும் மயங்கி போய் புத்திர பாஷம் கண்ணை மறைக்க எது தர்மம் எது அதர்மம் என்று தெரியாமல் துன்பப்பட்டு தூக்கம் வராமல் தவித்தான் அவன் தான் விதிரரை எனக்கு எது நல்லதுன்னு சொல்லு என்று கேட்கிறான் நாம் தான் வாழ்கிறோம் நாமங்கிறது ஒரு தனி மனுஷன் அப்ப நமக்கு எது நல்லதுன்னு நமக்கு தெரிய வேண்டாமா தெரிய மாட்டேங்கிறதே பல சமயம் வாழ்க்கையிலே பல சந்தர்ப்பங்களில் நாம் எடுக்கிற முடிவு சரிதானா இல்லையா இது நமக்கு நல்லது செய்ய போறதா தீயது செய்ய போறதா தெரியாத ஒரு பிக்ஸ் இதுலையும் முடியாம அதுலேயும் முடியாம ஒரு கட்ட நிலைமையில இருக்க முடியும் அப்ப யாரையானு போய் கேட்டு அவள்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு பண்ணலாம் என்று தோணும் உண்மைதான் அட்வைஸ் ராமாயணத்திலையும் பாகவதிலையும் அங்குதான் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்து கொள்ள வேணும் என்பதற்கு வேண்டிய அபிப்பிராயங்கள் உள்ளன அதத்தான் விதுரன் திருத்தராட்டனுக்கு சொல்றார் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே திருத்தராட்டன் அரசன் அப்ப என்ன சக்திக்கு நல்ல பண்டிதன் நிறைய கற்றவன் அப்ப என்ன அறிவுக்கு குறவார் இதன் எதுக்கு கூட்டு இப்ப விதரிட உட்காந்து வைத்து கேட்டுக்கொண்டிருக்கிறான் தர்மம் வெறும கல்வி அறிவினாலேயோ அரச பதவியினாலேயோ பணத்தாலேயோ பலத்தாலையோ வந்து விடாது தர்மத்தில் சிந்தனை இருக்க வேண்டும் தர்மத்தில் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணாத புத்தி இருக்க வேண்டும் அது தர்மத்துக்கு ரொம்ப அடிப்படையான தேவை என்னென்னது இருந்தா தான் என்னென்னது நடக்கும் என்ன சொல்லுகிறோம் அதை போல தர்மம் நடக்கணும்னா என்ன வேணும் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் சுவாமி தர்மத்தை விட்டு கொடுத்து இன்னொன்னு நடக்கணும் இதை நான் ஒத்துக்க மாட்டேன் அது பாசமாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் உயிராக இருக்கட்டும் தர்மம் முதல் அதை அடியொத்தித்தான் மற்ற அத்தனை இருக்கும் இந்த உறுதி நம்ம ஒத்தொத்தரிடத்திலையும் வரவேண்டும் இந்த உறுதியை திருத்தராஷ்டரன் விட்டுவிட்டான் அதனால தான் இப்ப தவிக்கிறான் இந்த உறுதியை விடாதவர் விதுரர் அதனால தான் தவிப்பில்லாமல் இருக்கிறார் இந்த உறுதி நம்ம ஒத்தொத்தரிடத்திலையும் வர வேண்டும் சின்ன சின்ன தர்மத்தில இருந்து இவாளை ஏமாத்திட்டா இந்த பணம் சம்பாதிச்சு விடலாம் அப்படின்னு ஏமாத்த மாட்டேன்னு முடிவெடுத்துட்டோம் போடும் பணத்தை சம்பாதிக்கல ஆனா தர்மத்தை சம்பாதிட்டு நாம எதை சம்பாதிக்கணும் எதை விட்டு கொடுக்கலாம் எதை விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கறதுல உறுதி ஏற்பட வேண்டும் அல்லவா அந்த அடிப்படையில தான் இப்ப எல்லாத்தையுமே நாம பார்த்துட்டு வரும் ரெண்டு ரெண்டா பல விஷயங்களை விதர் சொல்லி கொண்டு வருகிறார் மேத்து சந்திக்கும் போது ஒரு விஷயம் பார்த்தோம் எந்த ஒரு ராஜா விரோதிக்காமல் சண்டையிடாமல் இருக்கிறானோ அவனை பூமாதேவி விழுங்கி விடுகிறாள் சாமி ராஜா சண்டையிடாமல் இருக்க கூடாதா ஏதோ நாம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம் அசோக மன்னன் சண்டையிட்டான் பிற்பாடு தவறுன்னு தெரிஞ்சு விட்டான் இனி நான் ஹிம்சிக்க போறது கிடையாதுன்னு முடிவு கொண்டுட்டான் பார்த்தோம் அவர் ஹிம்சிக்க போறது கிடையாதுன்னு சொன்னதுக்காக அவர் ஒன்னு யோகி முனிவராக ஆகிவிட போவதில்லை ராஜான் இருந்தால் தண்டிக்க வேண்டியவர்களை தண்டிச்சாகணும் எல்லை கோட்ட பாதுகாத்துத்தான் தீர வேண்டும் பக்கத்து நாடுகளோட நல்ல உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் நம்ம எய்த்து கட்டி விடுவதற்கு ஒரு நாளும் அவர்களுக்கு இடம் கொடுப்பதும் கூடாது இதுல பாரத போல இன்னொரு உதாரணம் சொல்ல முடியுமா எத்தன ஆண்டுகளாக எவ்வளவு ஜாகிரதையா நம்ம தேசம் நடந்துன்னு தெரியுமா சுத்தி இருக்கிற எல்லார்ட்டையும் உறவுன்னு நன்னா இருக்கணும் ஆனா சுத்தி இருக்கிறவா எத்தனையோ ஆபத்துக்களை கொடுக்கலாம் நாம நம்ம மக்கள் அந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றி ஆகணும் அதுக்கு உலக அரங்கத்தில் நம்மளை விட்டுக் கொடுத்துடவும் கூடாது உலக அரங்கம் மட்டுமின்ன இப்போ சாந்தி சாந்தி நம்ம ரிஷிகள்லாம் போதித்திருக்கிறார்கள் அதை விட்டுக் கொடுத்துறதுக்கு முடியாது இது இத்தனையும் சேர்த்து வைத்து யார் இந்த நாட்ட ஆண்டாலும் எவ்வளவு ஜாகிரதையாக பார்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அது இந்த பாரத தேசம் இந்த மண்ணு இந்த பண்பாட்டுக்கே உரியதான தனி சிறப்பு ராஜா சண்டையிடாமல் இருந்திருக்கிறார்னா பாரத தேசம் சண்டை போடாத ஆனா நாமா சண்டை போட ஏதான ஒரு அக்ரஷன் நடக்கணும் நமக்குள்ள ஊடுறுதி நம்ம மக்களை கொன்னு இருக்கணும் நமக்க ஆபத்து பண்ணிருக்கணும் அப்பதான் நாம சண்டையிடுவதற்கு போவோம் ஆனா அப்பவும் சும்மா இருக்கவே மாட்டோம் கண்டிப்பா சண்டை இடுவோம் சண்டையிட்டு விட்டா நாட்டை கைப்பற்றலாம் நாட்டையே கைப்பற்றலாம்ங்கிற நிலைமை இது நம்ம வேலையல்ல அது அவர்கள் நாடு அப்படின்னு விட்டுட்டு தான் நாம வந்திருக்கோம் இதுக்கெல்லாம் முன்னோடியா யார் பண்ணிவிட்டா வாலிய கொன்னானி ராமன் சுக்ரீவனுடைய கிருஷ்ணந்தா ராஜ்யமே ராமனுக்கு ராமனாண்டார் கொடுத்துட்டு போயிட்டார் சுதீவனிடத்தே ராவணனை கொன்றார் லங்கா ராஜ்யம் ராட்சசர்கள் ராஜ்யமே ராமனது ராமனாண்டார் கொடுத்து விட்டு போனார் விபீஷன் நடத்திலே இது அன்னைக்கு பெருமாள் காட்டினது இன்னி வரைக்கும் நம்ம பாரதத்தில் அந்த பண்பாடு மாறாமல் இருக்கிற சொல்லியோ அப்ப வந்துட்டால் ஏதானு சண்டை வந்தால் அதை விட்டு விடுவது கூடாது எல்லை போட்டை ஜாதிரதியாக பாதுகாக்க வேண்டும் இல்லைன்னா என்ன ஆகும் கண்ணனை கீகேல அர்ஜுனனை பார்த்து சொல்றார் அர்ஜுனா நீ ஓடிபடுறேன்னு சொல்ற சொல்றேன் ஒருத்தர் நீ யுத்தத்தை நண்பர்களையும் கொல்ல கூடாது வரவுக்காரால கொல்லக்கூடாது இந்த நல்ல எண்ணத்தோட அழுதுண்டே தானே நீ போறேன் இந்த நல்ல எண்ணத்தை துரியோதனன் முதலானோர் அப்ரிசியேட் பண்ண போறாளா இல்ல உன் பிரஜைகள் உன்னுடைய மக்கள் அதை போகிறார்களா ரெண்டுல ரெண்டு பேரும் எப்படி நடந்து ஓடி போயிட்டே துரியோதனன் என்ன தெரியுமா சொல்ல இன்று வரைக்கும் சண்டை சண்டை என்று தோல் கொட்டி விட்டு இப்போது சண்டை களத்தை பார்த்தவுடன் கோழை போலே ஓடி இருக்கிறான் பயாத் உபரதம் மம்சந்தே துவாம் நீ ரத்தி மகாரதி பெருத்த வில்லாடி என்று உன் விரோதிகள் அதையானு கொண்டாடி இருக்கா உனக்கு அரசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்னு இது வரைக்கும் யாரும் என்ன தெரியுமா போறது நீ இந்த யுத்தரங்கத்தை விட்டு இவனுக்கு என்ன வீரம் அர்ஜுனன் வெறும் கோழையாயிற்சே என்ன அவர்களெல்லாம் இகழப்போகிறார்கள் சரி மக்கள் நல்ல வேலை நம்ம ராஜா சண்டை எல்லாம் போடாமல் நம்மளை விட்டுட்டு ஓடிப்பட்டார் அப்படின்னு கொண்டாடுவார்களானா இவனை போய் இத்தனை நாள் இவன் போய் ராஜாவா வரணும்னு ஆசைப்பட்டோமே கடைசியில நம்மள உற்று ஓடி போயிட்டாரு என்ன அவர்களும் சொல்ல போகிறார்கள் கடைசியில் என்ன ஆச்சுப்பார் நீ ராஜாவாக முன்னின்னு போர் தொடுத்து இவர்களை ஜெயித்திருந்தாயால் அப்ப துரியோதனனும் வீரன வீரன் ஊத்துப்பான பிரஜைகளும் அரசன அரசு ஊத்துப்பார்கள் நீ இப்ப ஓடி போய்ட்டே அரசற் பதவியும் ஒன்னு போயிடும் கண்டிப்பா மக்களும் ஒன்னு ஏத்துக்கு போவதில்லை இவனை போய் நம்பினோமேன்னு துரியோதன என்ன கருணைக்கு கோழை என் பரிகாசம் தானே பண்ணுவான் ஆகையால் ஒரு அரசன் அரசனாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும் ஏதோ வந்தது போனது நம்ம பாட்டுக்கு பரமசாந்தமா இருப்போம் என்ன அரசன் இருந்திட கூடாது அதுக்குன்னு தசரதன் எப்படி இருந்தார் அஜ மகாராஜா எப்படி இருந்தால் திலீபன் மான்பாடா சகரன் கட்வாங்கன் தகுத்தன் ராமனுக்கு முற்பட்ட ராஜாக்கள் அனைவரும் நாட்டை வீரத்தில் ஒரு குறவும் இல்லை பண்பில் குறவில்லை பொறுமையில் குறவில்லை ஆனால் பார்த்தாங்கிற மூலியம் யார் ஒருத்தர் டெரரா இருக்காரோ அவர் தாராளமா சிரிச்சு பேசலாம் அவர் பக்கத்துல வரலாம் தோல்ல கை போட்டுக்கலாம் ஆனா அது வரைக்கும் தான் ஆனா ராஜானா ராஜா ராஜா தானே அப்படி இல்லாமல் பெருமை விட்டே கொடுத்து கொண்டிருக்கிற ராஜாவை பூமாதேவி விழுங்கி விடுகிறாள் இது நம்ம முக்கியம் நம்ம குடும்பங்கிறத நம்ம பாதுகாத்துத்தான் தீர வேண்டும் அத மற்ற பேர் இழுத்து கொட்டு கொட்டு குட்டிச்சுவராக்கறதுக்கு ஒரு நாள் நாம பார்த்து கொண்டிருக்க கூடாது ஒரு அரசன் நாட்டை பற்றி அப்ப அந்த குடும்ப தலைவியோ குடும்ப தலைவனோ அந்த குடும்பத்தை பத்தி அதுக்குன்னு பக்கத்து வீட்டு அடிச்சு அர்த்தமே கிடையாது பக்கத்து வீடு ஆக்கிரமிப்பு செய்தால் அதிலிருந்து பாதுகாத்து கொள்ளணும்னு தான் எங்க விஷயத்தை கொள்ள அடுத்த க என்ன பார்ப்போம் வே கர்மணி செயல்களை எந்த ஒரு மனிதன் செய்கிறானோ குருவன் அஸ்மின் விரோசதே அவன் இந்த உலகத்தில் நன்கு ஒளிவிடுகிறான் பிரகாசிக்கிறான் கொண்டாடப்படுகிறான் அவன் புகழ் பிக்கெட்டும் பரவும் யார் அந்த இருவர் அந்த செயல்கள் ரெண்டு எது அப்ருவருஷம் கிஞ்சிட்டு தப்பி தவறி கடுமையான சொல் பேசாதவன் அடுத்து அசதா அனர்ச்சயன் ததா யார பூஜிக்க கூடாதோ அவர்களை பூஜிக்காம இருக்கிறவன் அசத்துக்கள் சத்துக்களை பூஜிக்கலாமே தவிர பூஜிக்க கூடாது அசத்துக்களை வணங்கவும் கூடாது அசத்துக்களுக்கு மரியாதை செலுத்தவும் கூடாது ஏற்கனவே அவன் அசத்து புத்தி கட்டவன் முட்டாள் அல்லது பகவானை என்னென்ன விதத்தில் ஏச வேண்டுமோ ஏசுகிறான் பெருமானுடைய இருப்பை ஏற்றுக்கொள்ளாமலே வேணுமென்னும் மனத்தை புண்படுத்துகிறான் இவர்கள்லாம் அசத்துக்கள் அந்த அசத்துக்களோட நாம் ஒரு நாளும் வணங்குவதும் கூடாது அவர்களை கொண்டாடுவது கூடாது அவர்களை பூஜிப்பது கூடாது அப்படி ஏதேனும் செய்தோம் என்றால் நாம் அசத்தாடுவோம் சத்துக்களை பூஜித்தோம்னா நாம சத்தாவும் அப்போ நிறுத்திக் இப்ப ரெண்டு செயல் சொல்ற ஒன்னு பேசுவது கூடாது தகாதவர்களோ அவர்களை பூஜிப்பதும் ஒரு நாளும் கூடாது கடுமையான சொல்லு பேசக்கூடாதுன்னு சொல்றாரே பேசறச்சே இன்னைக்கு பிரகண்டேஷங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு ஒரு விஷயத்த பத்தின அறிவு நமக்கு ஏற்பட்டு இருக்குன்னாலும் அதை எப்படி எடுத்து மற்ற பேருக்கு முன் வைக்கிறோம் பல பேருக்கு எடுத்தேன் உடச்சேன்னு பேசிடுவா முதல் அப்படி செய்வது கூடாது எதற்கும் ஒரு முன்னுரை கொடுக்க வேண்டும் மனத்தை தயார்படுத்த வேண்டும் அப்புறம் அதுக்கு உடல் கொடுக்க வேண்டும் அவ புரிஞ்சுடான்னு பாக்கணும் அப்புறம் முடிவேரை சொல்ல வேண்டும் நாம சொன்ன பாயிண்ட அவ வீட்டுக்கு போய்சே எடுத்துன்னு போப்பறாளா அப்படிங்கறதும் இப்படி இருந்தா தான் பேச ஈடுபடும் இன்னைக்கு இன்டர்வியூல எவ்வளவு நேரம் டைம் கொடுக்குறா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அரை மணி நேரம் அதற்குள்ள நம்ம வாழ்நாள் முழுக்க என்னென்ன தெரிஞ்சிருக்கோமோ எல்லாத்தையும் நாலு பேர் அஞ்சு பேர் உட்காந்துருக்கா அஞ்சு பேரு சேர்ந்தாப்பல கேள்வி கேட்கிறார் இருக்கிற பேர் பத்து நிமிஷம் அதுக்குள்ள போகிறது ஒரு மனிதனை வெளி உலகத்துக்கு எது ரெப்ரசன்ட் பண்றது அவர் எப்படி பேசுறாரோ அப்படித்தானே நல்லவரா இருந்திருப்பார் ஊருக்கெல்லாம் உழைச்சிருப்பார் குடும்பத்துக்கெல்லாம் உழைச்சிருப்பார் ஆனா பேச்சில தப்பு கொண்டுட்டார் கடுமையா பேசிட்டு வச்சுங்க அப்போ அந்த மனுஷன் லோகம் மதிப்பதே கிடையாது அதனாலதான் வார்த்தையில் கடுமை கூடாது இப்போ நாம் பேசுறோம் இல்லை ஒரு பத்து அடிப்படை கருத்துக்களை வச்சுக்கோங்களேன் நம்ம பேசும்போது ஒரு விஷயத்தை பத்தியே நமக்கு தெரியாது சப்ஜெக்ட் நாலெட்ஜே இல்லை அந்த விஷயத்தை பற்றின அறிவே எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களோ கண்டிப்பா அதை பத்தி நான் பேசக்கூடாது தெரிஞ்சுக்க வந்த பிற்பாடு தான் பேச வேண்டும் அப்போ விஷயத்தை பற்றின அறிவில்லாவிட்டால் பேசாதே விஷயத்தை பற்றின அறிவு இருக்கு ஆனால் அந்த கான்டெக்ட் அந்த போரம் அந்த சபைக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னா பேசவே கூடாது அறிவு இருக்குங்கிறதுக்காக எங்கேயும் எல்லாத்தையும் பேசிட்டு கூடாது நமக்கு அதோட தொடர்ந்து இருந்தால் தான் பேச வேண்டும் தொடர்தும் இருக்கு உட்காண்டிருக்கேன் ஆனா அழையாமல் இருந்தால் பேசக்கூடாது நம்மளை கூப்பிட்டு இந்த விஷயத்துல உன் கருத்தை சொல்லு அப்படின்னா தான் அந்த கருத்தை சொல்லணுமே தவிர அழைக்காமல் இருக்கும் போது சொல்லக்கூடாது அடுத்தது ஒரு சார் பேச குறுக்க போய் அவர் முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் பேச முயற்சிப்பதே கூடாது அவரவர்கள் வாய்ப்பு முடிய வேண்டும் அப்புறம்தான் பேச வேண்டும் அடுத்து பேசும்போது மொத்தமே எனக்கு தெரியும் எந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு பதில் தெரியும் அதனால தெரியாது கூட தெரிஞ்சாப்புல பதில் சொல்லணும் இப்படிங்கிறது பல பேருடைய எண்ணம் ஒரு கேள்வி கேக்குட்டாலே ஐ நோ ஆல் இப்படின்னு ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கோம் யாருக்குமே அது தெரியாது லோகத்துல ஏதோ ஒன்னு ரெண்டாம் நாம தெரிஞ்சுக்க முடியுமே தவிர ஆனா அவ அபிப்பிராயம் என்ன எல்லாம் எனக்கு தெரியும் இதனால ஒருத்தர் கேள்வி கேக்கிறதுக்குள்ளே நானும் அன்னைக்கு சொன்னேனே நான்தான் இப்படி சொன்னேன்னு எனக்கு அது தெரியுமே இப்படித்தான் நடக்க போறது கடைசியில ஒண்ணுமே உண்மையா இருக்காது அப்ப என்ன தெரியுமா பட்டம் கிடைக்கணும் ஒரு சமயம் இவர் பேசுறது எல்லாத்தையும் டிஸ்கவுண்ட் பண்ணி எடுத்துக்கணும் அவர் எக்ஸாகரேட் பண்ணி பேசுவார் அவர் ஒண்ணும் தெரியாது எதுவும் சொல்லிட்டு கடைசியிலே நமக்கு எது தெரியுமோ அந்த தெரிஞ்சத சொல்ற கூட ஒத்துரிமை ஏற்றுக்கொள்ளாமல் போவார்கள் அதனால எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அபிப்பிராயத்தோட பேச வேண்டியது கிடையாது அடுத்தது எப்போதும் நம்முடைய கோணத்தை மட்டும் பேசுறது கூடாது எதிரால என்ன பேசுற அந்த பேசம் என்ன அதுக்கு பிறர் மனம் புண்படும்படி ஒரு நாளும் பேசக்கூடாது நாம் பேசுறது சத்தியமாகவே இருந்தாலும் பிறருடைய மனசு புண்படும்படி பேசுவது கூடாது அடுத்தது புத்திய மூடி வச்சிருந்து ப்ரீ கன்சீவ்டு நோஷங்கிற மூலியம் இந்த டிஸ்கஷன் இந்த மீட்டிங் இப்படித்தான் முடியப்படும் அப்படி நானே முடிவு பண்ணும் அதே விதத்துல பேசினு போனால் அப்பதுக்கு வித்தண்டான்னு பே அத பேசக்கூடாது பெரியவர்கள் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கார் நம்ம ரொம்ப இளைஞர்கள் வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாதுன்னு சொன்னால் காத்திருக்க வேண்டும் பொறுமை இழந்து குறுக்கே பேசுவது கூடாது அடுத்து ரொம்ப முக்கியமானது எப்ப ரகசியம் பாதுகாக்க வேண்டுமோ அதை போட்டு உடைப்பதே கூடாது ரகசியத்தை ரகசியமா மெயின்டைன் பண்ணும் நூத்தர் சொன்னார் ஆனா எப்ப பேச வேணுமோ அப்ப மௌனம் சாதித்து விடுவதும் கூடாது இந்த சமயத்துல பேசியாகணும்னா பேசித்தான் தீர வேண்டும் ஆஹ் பேச்சின் போது நாம் கடைபிடிக்க வேண்டிய சில விதிமுறைகள் இவை இது எத்தனையோ இருக்கு ராமாயணத்துல ரொம்ப ஆச்சரியமா ஹனுமான் பேசியிருக்கார் அதெல்லாத்தையும் ராமன் கொண்டாடுறார் ராமனே ரொம்ப நன்னா பேசுவார் அதை வால்மீகியே கொண்டாடுகிறார் அதனால அவர்களிடத்திலேயே நாம தெரிஞ்சுக்க வேண்டியது எட்காரணம் கொண்டும் சுடிசொல் பேசுவது கூடாது அகதஹா அனர்ச்சையன் ததா அகத்துக்களை அர்ச்சிக்க கூடாது துரியோதனன் அசத்து அதான் போச்சு அசத்து மாயமான் கெட்டே போனா நல்லா அசத்துக்களுக்கு பின் செல்லக்கூடாது அவர்களை அர்ச்சிக்க கூடாது இந்த ரெட்டையை இன்று தெரிந்து கொண்டோம் இந்த விதூர நீதி ஆடியோ ப்ராட்காஸ்டை உங்களுக்காக வழங்கியவர்